வணக்கம் நெற்றினியின் தொள்ளாயிரமாவது செய்தி சேவை நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில்குமார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்தம் இன்று மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது பிரபல தமிழறிஞர் பேராசிரியர் மா நன்னன் அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னையில் நேற்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூத்தி நான்கு உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நவம்பர் பத்தாம் தேதி மீண்டும் ஆஜராக மாநில தேர்தல் ஆணையர் பெரோஸ்கானுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்துவரும் தொடர் மழையால் தண்டவாளத்தில் பாறை விழுந்துள்ளதால் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ஏரி விரைவாக நிரம்பி வருவதால் இருபத்தி ஒரு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொசஸ்தலை ஆற்று நீர் கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் அந்த ஆற்றினை சென்னை ஏரிகளுடன் இணைப்பதற்கான திட்டம் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாமல்லபுரம் தேவநேரி பூஞ்சேரி பகுதிகளில் அரசு அனுமதியில்லாமல் அமைக்கப்பட்டிருந்த இறால் பண்ணைகளை பொக்ளைன் இயந்திரம் மூலம் அதிகாரிகள் அகற்றினர் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார்கள் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை உடனடியாக அமல்படுத்த நீதிபதிகள் அறிவுறுத்தினர் இந்திய செய்திகள் மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று நூற்றி ஐம்பது முதல் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதத்தில் மாற்றம் செய்ய பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளாா் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் தீர்ப்பு தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாதிய ஒடுக்குமுறைகளை ஒழித்து மனித நேயத்தை வளர்க்க முன்வர வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தாக்குதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் முன்னூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் நிர்பாய் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் அயல்நாட்டுச் செய்திகள் தென்கொரியா சென்றுள்ள அதிபர் டிரம்ப் அவர்கள் அங்கு உள்ள அமெரிக்க படைகளை பார்வையிடுகிறார் மேலும் அவர் சியோல் நகரில் அந்நாட்டு ஜனாதிபதி மூன் ஜே இன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் வரியில்லா சொர்க்கம் என்று அறியப்படும் சிறிய தீவு நாடுகளில் பிரிட்டன் அரசு எலிசபெத் முதலீடு செய்துள்ளார் என்ற விவரம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் சம்சத் என்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் உள்ளது இந்த தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் புகுந்த மூன்று மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டில் கைதான சவுதி இளவரசர்கள் அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் ஆகியோர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது டெக்சாஸ் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தனது நான்கு குழந்தைகளை கட்டியணைத்து காப்பாற்றி தனது உடலில் குண்டுகளை வாங்கி பெண் ஒருவர் பலியான சம்பவம் ஒருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இத்தாலி முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லஸ்கோனி மீண்டும் அரசியலில் நுழைய திட்டமிட்டுள்ளார் இலங்கையில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் எரிபொருளுக்காக காத்து நிலை அங்கு நிலவுகிறது வணிகச்செய்திகள் மத்திய நிதித்துறையின் புதிய செயலாளராக திரு ஹஸ்முக் அதியா நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் நேற்று ஆவரண தங்கத்தின் விலை ரூபாய் நூற்றி எண்பத்தி நான்கு அதிகரித்து காணப்பட்டது இந்தியன் வங்கியின் வாராக்கடன் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது வரை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தனா் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய வீராங்கனை மேரி கோம் இறுதிப் போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி ஆஸ்திரேலிய வேகத் பந்து வீச்சாளர் மிக்செல் ஸ்டார் சாதனை புரிந்துள்ளார் உலக இளையோர் பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை நடக்கவுள்ளன உலக டென்னிஸ் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் திவிஜ் சரண் ஐம்பதாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் காமன்வெல்த் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் சத்யேந்திர சிங் நானூற்றி புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கமும் சஞ்சீவ் ராஜ்புத் ஐம்பத்தி புள்ளிகள் எடுத்து வெள்ளிப் பதக்கமும் வென்றனா் பாகுபலி இரண்டாம் பாகத்துக்கு பிறகு அனுஷ்கா நடிப்பில் வெளிவர இருக்கும் படம் பாகுமதி இதில் அனுஷ்காவுடன் அதிதி பினி ஷெட்டி ஜெயராம் உன்னி முகுந்தன் ஆசா சரோத் ஆகியோர் நடிக்கிறார்கள் தமன் இசையமைக்கிறார் தாரை தப்பை படத்தில் வில்லனாக அறிமுகமானவர் ஆர் சுரேஷ் இவருக்கு புதிய பட வாய்ப்புகள் வந்து குவிந்தவண்ணம் உள்ளன சில படங்களில் கதாநாயகனாகவும் சில படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் ஆர் சுரேஷ் நடித்து வருகிறார் அவற்றில் பில்லா பாண்டி படமும் ஒன்று இந்த படத்தில் அஜித் குமார் பற்றிய ஒரு பாடலும் இடம் இடம்பெறுகிறது தோனி அசாருதீன் சச்சின் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து தற்போது முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கபில்தேவின் வாழ்க்கை வரலாறும் படமாகிறது இந்த படத்திற்கு எண்பத்தி மூன்று என்று பெயரிடப்பட்டுள்ளது ரன்வீர் சிங் கபில்தேவ் வேடத்தில் நடிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு சிறுகதைகள் உள்ளிட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்